அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி மனுவில் இந்த நட்சத்தின் தலைப்பு வீட்டுச்சூழல் வறுமை பொறுமை பசி நோய் போன்றவற்றை பற்றியெல்லாம் ஒரு குழந்தைக்கு தெளிவாக தெரியாவிட்டால் வன்மும் வளரவே செய்யும் எதிர்பார்க்கின்றவை எதிர்பார்த்த நொடியில் கிடைக்காமல் போனால் கோபமும் கண்ணில் பட்டவற்றை உடைக்கலாம் என்கிற எண்ணமும் ஏற்படவே செய்யும் குழந்தைகளை மிகுந்த செல்வம் கொடுத்து வளர்ப்பதையும் நாம் தவிர்க்க வேண்டும் கேட்பதை எல்லாம் வாங்கி தருவதில் வளர்ப்பு ஒரு பொருளை அடைய தேவையான சிரமம் தெரியும் போதுதான் அதன் அருமையை பிள்ளைகள் உணர்வார்கள் இதற்கு செலவு அதிகம் குறைவு என்பதற்காக காரணங்கள் முக்கியமல்ல ஒவ்வொரு பொருளும் வியர்வையாலும் உழைப்பாலும் பெறப்படுகிறது என்பதையும் எந்த பொருளையும் வீணாக்கக் கூடாது என்பதையும் அந்த குழந்தைகள் உணர வேண்டும் அவ்வாறு உணரும் சமயத்தில் ஒரு சின்ன குண்டூசி கிடைக்காமல் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பதையும் அந்த பிள்ளையினுடைய மனநிலை உணரும் என்று சொல்லி உளவியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள் சிந்திப்போம் வாழும் சூழலில் நம் குழந்தைகளுக்கு வீட்டுச் சூழலை சற்று உணர வைப்போம் நன்றி